அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலிருந்து எஸ் மனுவேல் இந்த நான் தலைப்பு நல்ல நண்பர்கள் இளைஞர் ஒருவர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார் மிகவும் பின்தங்கிய கிராமம் அவருக்கு ஒரு வரி கூட ஆங்கிலத்தில் பேச முடியாது அவருடைய சட்டை முட்டி வரை நீண்டிருக்கும் வருகின்ற ஆண்டுகளில் அவர் வளரும்போது அந்த ஆடை அவருக்கு போத என முன் ஜாக்கிரதை உணர்வோடு தைக்கப்பட்டவை மொத்த சட்டைகளே மூன்றோ நான்கோ தான் அவரிடம் காணப்பட்டது தன்னால் முடியாது என்று அவர் கொண்ட எண்ணம் யாருடனும் சகஜமாக பழக முடியாமல் அவரை செய்தது அவர் நண்பர்கள் அவரிடம் அன்பாக இருந்தார்கள் அவருடைய ஊர்க்காரர்கள் வலு கட்டாயமாக அவரை எல்லா இடங்களுக்கும் அழைத்து வருவார்கள் ஆரம்பத்தில் முகத்துக்கு முகம் யாரையும் பார்க்காமல் கோணி கொண்டு கொஞ்ச நாள் கழித்து கண்களை பார்த்து பேச ஆரம்பித்தார் நன்றாக படிக்கக்கூடியவர் எனவே அவர் முதுகலை வரை படித்தார் அதன் பிறகு அந்த கல்லூரியிலேயே பேராசிரியர் பணியில் சேர்ந்தார் முனைவர் பட்டத்திற்கு ஆஸ்திரேலியா தேசத்திற்கு சென்றார் அந்த சூழல் அவரை முழுவதுமாக மாற்றியது இப்போது கோட்டு சூட்டோடு அவர் பேசுகிற தமிழ் மிகவும் அருமையாய் காணப்படுகிறது அவரை போல ஆங்கிலம் பேச முடியாது யாரும் மொழி மட்டுமல்ல மண்ணியலில் இன்று இந்தியாவின் தலைச்சிறந்த விஞ்ஞானிகளில் அவரும் ஒருவர் அவரிடமிருந்த அபரிதமான ஆற்றல் அவ நம்பிக்கையால் மங்கி இருந்தது அவருடைய நண்பர்கள் சூழல் அவருக்கு உதவியது அவரை வைரமாக மின்ன வைத்தது ஆம் தகப்பனை போன்ற அறிவுரையையும் தாயை போன்ற கனிவையும் சகோதரனை போன்ற பாசத்தையும் அளிக்க வல்ல நண்பர்கள் நட்பை கண்ணாடியாக மாற்றி